நற்றினை வானொலிகளோ இன்றைய தகவல்துறையை வழங்குகிறார் திருவாரூர் மாவட்டம் சேந்தமங்கலத்திலிருந்து ஓய்வு பெற்ற நல்லாசிரியை சா தேன்மொழி முத்துக்குமார வணக்கம் வாழ்க வளமுடன் செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயது காதினிலே எங்கள் தந்தைய நாடென்ற பேச்சினே ஒரு சத்தி பேரக்குது மோச்சினிலே செந்தமிழ்நாடு எங்கள் செந்தமிழ்நாடு செந்தமிழ்நாடு எங்கள் செந்தமிழ்நாடு என்று எனது அருமை தமிழ் எண்ணையை வணங்கி மகிழ்கிறேன் ஆசையே துன்பத்திற்கு காரணம் ஆசையை ஒழிக்க வேண்டும் என்றார் புத்தர் ஆசையை மட்டுமல்ல பேராசையினால் என்ன நேரிடும் என்பதை இக்கதையின் மூலமாக நாம் தெரிந்து கொள்வோம் முன்னொரு காலத்தில் ஒரு கிராமத்தில் விவசாயி வாழ்ந்து வந்தான் அவன் செய்வதற்கு எந்த வேலையும் கிடைக்காமல் அப்படியே வேலை கிடைத்தாலும் அதன் மூலம் போதிய வருமானம் இல்லாமல் மிகவும் கஷ்டப்பட்டு வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருந்தான் அந்த சமயத்தில் ஒரு நாள் தேவதை ஒன்று அவனிடம் வந்தது அந்த தேவதையிடம் தனது வாழ்க்கையில் படும் கஷ்டங்களையெல்லாம் அவன் சொன்னான் தனக்கு ஒரு விடிவு காலம் வருமாறு வழிவகை செய்ய வேண்டும் என்றும் தேவதையிடம் மிகவும் அன்புடன் வேண்டி கொண்டான் நான் சொல்கிறபடி செய் நேராக எதிரே தெரியும் காட்டுக்குள் செல் அங்கு பல மரங்கள் உள்ளன அவற்றில் எல்லா மரங்களையும் விட ஒரே ஒரு மரம் மிக உயரமாக வளர்ந்து நிற்கும் அந்த மரத்தின் பெயர் பைன் மரம் அதை அப்படியே வெட்டி போடு அப்புறம் அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரும் உன் கஷ்டங்கள் எல்லாம் தீரும் அந்த தேவதை ஏழை விவசாயிக்கு வழிகாட்டியது அடுத்த நாளே அந்த ஏழை விவசாயி கையில் கோடரியை எடுத்து கொண்டு காட்டை நோக்கி சென்றான் காட்டுக்குள் இருந்த பயன்மரத்தை கண்டுபிடிக்க இரண்டு நாட்கள் அங்குமிங்கும் தேடி அலைந்தான் இறுதியில் ஓங்கி உயர்ந்து நின்று கொண்டிருந்த கண்டு மகிழ்ச்சியும் பிறகு தன் கையில் இருந்த கோடாரியால் பயன்மரத்தின் அடிபாகத்தை ஓங்கி வெட்டினான் அது தரையின் மீது எழும்போது அதன் முனைப்பகுதியில் இருந்து ஒரு பறவை கூடும் விழுந்தது அந்த கூட்டில் இரண்டு முட்டைகள் இருந்தன விழுந்த வேகத்தில் அந்த முட்டைகள் உருண்டோடி உடைந்தன ஒரு முட்டையிலிருந்து ஒரு கழுகு குஞ்சி வெளிப்பட்டது இன்னொரு முட்டையிலிருந்து ஒரு மோதிரம் வெளிவந்து உருண்டோடியது கழுகு கொஞ்சி சிறிது சிறிதாக பெரிதாக வளர்ந்து கொண்டே போனது அந்த விவசாயி இடுப்பளவு உயரத்திற்கு வளர்ந்து விட்டது அந்த காட்சியை கண்ட விவசாயிக்கு ஒரே ஆச்சரியம் அவனால் தன் கண்களையே நம்ப முடியவில்லை அந்த கழுகு தனது சிறகை அடித்து பறக்கும் முன் விவசாயியை பார்த்து எனது அடிமை தளத்திலிருந்து எனக்கு விடுதலை அளித்து விட்டாய் உங்களுக்கு எனது நன்றி உடனே ஏரே பறந்து கண்ணுக்குத் தெரியாமல் மறைந்து விட்டது மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான் விவசாயி அந்த மோதிரத்தை எடுத்துக்கொண்டு வீட்டை நோக்கி புறப்பட்டான் செல்லும் வழியில் அங்குள்ள நகைக்கடைக்கு சென்றான் நகை வணிகரிடம் அந்த மோதிரத்தை காட்டி இதன் மதிப்பு என்ன இருக்கும் என்று கேட்டான் மோதிரத்தை வாங்கி பார்த்த நகை வணிகர் இதற்கு ஈடாக யாரும் ஒரு புள்ளுக்கட்டு கூட தரமாட்டார்கள் என்று கூறினான் இதை கேட்ட விவசாயி சிரித்து கொண்டே அந்த மோதிரத்தின் மகிமையை பற்றி உனக்கு தெரியாது இந்த மோதிரம் மிகவும் அற்புதமான சக்திகள் பல கொண்டது உலகத்தில் உள்ள எல்லா மோதிரங்களையும் சேர்த்தாலும் இதன் மதிப்புக்கு ஈடாகாது என்று தன்னிடம் இருந்த மோதிரத்தின் மகிமையை விளக்கமாக கூறினான் இதை கேட்ட கடைக்காரனுக்கு பேராசை வந்துவிட்டது உடனே அவன் ஒரு திட்டமிட்டான் நீங்கள் இன்று இரவு எனது வீட்டில் தங்கிவிட்டு நாளை காலையில் செல்லலாமே அதுதான் எனது விருப்பம் என்று மிகவும் அன்புடன் கேட்டுக்கொண்டான் விவசாயியும் சம்மதித்தார் அன்று இரவு விவசாயிக்கு நல்ல அரிசுவை விருந்து விருந்தின் முடிவில் திராட்சை ரசம் வேறு அதை வாங்கி குடித்த விவசாயி சிறிது நேரத்திலேயே மயங்கி விழுந்தான் அந்த சமயம் பார்த்து விவசாயியின் கையில் இருந்த மோதிரத்தை திருடிக் கொண்டு ஒரு சாதாரண மோதிரத்தை வாட்டிவிட்டான் வணிகன் விவசாயியோ நன்றாக தூங்கினான் மறுநாள் காலை பொழுது விடிந்தது சிறப்பான விருந்து கொடுத்தமைக்கு நன்றி சொல்லிவிட்டு நகை வணிகனிடமிருந்து விடைபெற்று கொண்டு தனது வீட்டை நோக்கி புறப்பட்டான் விவசாயி நகை வியாபாரியோ அந்த மாய மோதிரத்தை தன் கை விரலில் அணிந்து கொண்டு ஒய்யாரமாக தன் இருக்கையில் அமர்ந்தவாறு மாய மோதிரத்தை பார்த்து எனக்கு ஐந்தாயிரம் பொற்காசுகள் வேண்டும் என்று கேட்டான் மோதிரமோ தனக்குள்ளாக அடப்பாவி ஒரு அப்பாவி ஏழையை ஏமாற்றி அவனிடமிருந்து என்னை திருடி என் மூலம் உலக பணக்காரனாக பார்க்கிறாயா இதோ உன் கதையை இப்போதே முடித்து விடுகிறேன் என்று சொல்லிக்கொண்டது வணிகன் கேட்டுக்கொண்ட மாதிரியே அந்த மோதிரம் தங்க காசுகளை அவனது தலையில் மழை போல் பெய்து கொண்டிருந்தது தங்க காசுகள் பட்பட் என்று அவனது தலை மீது விழுந்தன தலை வலிக்கிறது போதும் போதும் என்று கத்தினான் ஆனால் தங்க மழை நின்றபாடில்லை கடைசி தங்ககாசு, அவனது தலையில் விழுந்தவுடன் தங்கமழை ஓய்ந்து போனது ஆனால் விழுந்து கிடந்த தங்க காசுகளை அந்த வணிகனால் தான் எடுக்க முடியவில்லை காரணம் தங்க மழை ஓய்வதற்கு முன்பே அவனது உடலை விட்டு அவனது உயிர் பிரிந்து விட்டது தங்கமழை பெய்ததால் நகை வியாபாரி இறந்து விட்டார் என்ற செய்தி காட்டுத் தீ போல் பரவியது பக்கம் உள்ள மக்கள் அனைவரும் வியாபாரி வீட்டை நோக்கி ஓடினார்கள் நகை வியாபாரி மீது தங்ககாசுகள் காசுகள் குவிந்து கிடந்தன இப்படி மழை போல தங்ககாசுகள் காசுகள் வந்தால் தீமையும் வராமலா போய்விடும் என்று வந்தவர்கள் பேசிக் கொண்டனர் பின்னர் ஆளுக்கு கொஞ்சமாக தங்க காசுகளை எடுத்து கொண்டு அவரவர் வீட்டை நோக்கி சென்றனர் பின்னர் நகை வியாபாரியின் கைவிரலில் இருந்த அந்த மாய மோதிரம் தானே கழன்று அந்த விவசாயி வீட்டை நோக்கி பறந்து சென்றது இந்த கதையின் மூலமாக ஆசைப்படக்கூடாது அதுவும் அடுத்தவன் பொருளை அபகரிக்க எண்ணக்கூடாது அடுத்த பொருளுக்கு ஆசைப்பட்டால் அழிவு நிச்சயம் ஆகையினால் ஆசை வேண்டாம் ஆசையே துன்பத்திற்கு காரணம் அதனால் ஆசையை விட்டொழிப்போம் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் வாழ்க வளம்புடன் இதுவரை உங்கள் செபிகளுக்கு தகவல் துணியால் விருது பிடைத்தவர் தேன்மொழி முத்துக்குமாரசுவாமி